ூத்தேவிய ாத்மாத்தமாரபூத்தோமோக்கோோகேமிய ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம் என்கிற வாக்கியத்தை மூன்றாவது மந்திரத்திலிருந்து எட்டாவது மந்திரம் வரை உபனிஷத் விளக்கி கொண்டிருக்கிறது ஏழாவது மந்திரம் வரை வார்த்தோம் அ பிரம்ம லக்ஷணங்களை சொல்லி ஏஜத்து அனேஜத்து ஏஜத்து இது போன்ற லக்ஷணங்களை எல்லாம் சொல்லி சோபாதிக நிருபாதிக லக்ஷங்களை எல்லாம் சொல்லி அந்த சைத்தன்ய தத்துவத்தை ஆத்ம சைத்தன்ய தத்துவத்தை உபனிஷத் உணர்த்தி இருக்கிறது அந்த அத்வைத ஆத்ம பிரம்ம சைத்தன்யம் இந்த துவைத நாம ரூபா கர்மா பிரபங்களுக்கு அதிஷ்டமாக இருந்தாலும் வியாபித்திருந்தாலும் குணங்களோ தோஷங்களோ எதுவும் அதற்கு இல்லை சர்வகம் சௌக்மியாத் ஆகாசம் நோபலிப்பர்வற்றோ தேகே ததாத்மா நோபலிபிய பதிமூணா அத்தியாயம் கடைசியில பகவான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஆகாயமானது எதிலும் எந்த மாசுகளும் படாததாக இருக்கிறதோ அப்படி இந்த ஆத்மா சர்வற்ற அவஸ்திதோ தேகே ததாத்மா நோபலிபியே ஆகனால அசங்கோஹயம் புருஷா இன்னொரு வாக்கியம் சொல்லுகிறது ஆகவே நம்ம அதையும் நல்லா கவனமாக புரிஞ்சுக்கணும் இது இந்த சரீரம் முழுக்க நான் வியாபிச்சிருந்தாலும் மனம் முழுக்க நான் வியாபிச்சிருந்தாலும் உடம்புலயோ மனசுலயோ ஏற்படுகிற எந்த விதமான விகாரங்களும் என்ன ஒன்று அட்டாக் பண்ண முடியாது என்ன பாதிக்க முடியாது அதோடு நினை சேர்ந்துடா நான் என்ன ஆயிடுறேன் உண்மையில் நான் அதோடு இணைந்தவன் போல காணப்படுகிறேன் அதிலிருந்து ஒரு தர்மம் கூட எனக்கு கிடையாது நிர்தர்மகா நிர்தோஷ நிர்துஷ்டர்வம் பிரபஞ்சம் நிர்துஷ்டம் அதுதான் ரொம்ப முக்கியம் எப்போ பார்த்தாலும் தோஷம் சொல்லிகிட்டே இருக்கோமே வேதாந்த வகுப்புக்கு வர வேதாந்தம் படிக்கிறதுக்கு வைராக்கியத்தை சொல்கிறோம் வைராக்கியத்தை சொல்ற போது தோஷங்களை நிறைய சொல்றோம் அனித்யத்துவ தோஷகா சாபேஷிகோஷா துக்கமிஸ்வ தோஷா அப்புறம் வந்து பந்தகத்துவ தோஷா அதிருப்திகரத்துவ தோஷகா இப்படியே தோஷங்களா சொல்கிறோம் ஆனா இதுல விவகாரத்துல வேற செவ்வா தோஷம் ராகுதோஷம் சனி தோஷம் அது ஒரு பக்கம் இருக்கு கர்மகாண்டத்துல இப்படி பண்ணினா இது இப்படி பண்ணா இது தோஷம் இப்படி பண்ணா வந்து குணம் சொல்றோம் ஆனா வாஸ்தவமா பார்த்தா குணங்கள்லயும் நான் அசங்கனா இருக்கேன் சத்குணங்களிலும் அசங்கனாக இருக்கேன் வந்து என்னன்னா துர்குணங்களிலும் அசங்கனாக இருக்கேன் ஆஹ் இருக்கிற சகுணம் சுகுணம் துர்குணம் சுகுணம் துர்குணம் சுகுணம் நற்பண்புகள் அர்த்தம் துர்குணம் அர்த்தம் இந்த இதுல இருந்து அசங்க நேற்று இதை சொல்லலை நான் இப்ப சொல்லிருக்கேன் இந்த பிரபஞ்சம் முழுக்க அசங்க சைதன்யமாக இருக்கே இந்த பிரபஞ்சம் முழுவதும் கால தேச வஸ்து சாந்திரந்தாவதாத்மகம் அனுபமிதம் கால தேசாவதிப்பியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் சாஸ்திரங்கள்லாம் இதை பற்றி இப்படிதான் சொல்லுகிற அஹ நிர்முக்த இது வந்து இப்படி பிரபஞ்சம் முழுக்க நம்ம ஒரே குறைகளையும் நிறைகளையும் பார்த்து இதில் குறை இருக்கு நிறைய இருந்தாலும் அதில் கொஞ்சம் குறை இருக்கு சொல்லிக்கின்றே இருக்கும் இது என்னைக்கு முடியும் ஒரு நாளும் முடியாது ஆகையினாலும் நமக்கு தேவை பூர்ண திருஷ்டி அபூர்ண தோஷ திருஷ்டி இல்லை அசங்க திருஷ்டி நமக்கு பூர்ண அசங்க திருஷ்டி பூர்ண திருஷ்டி அசங்க திருஷ்டி கவனிச்சுண்டே இருக்கணும் இது எப்படி சுவாமி வரும் தொடர்ந்து வாழ்க்கை 24 கொடுக்கணும் எவ்வளவு தூரம் மனசு விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்கு எங்களுக்குதானே தெரியும் ஆக என்னால இது வந்து எத்தனை விஷயத்தை சொல்றோம்னு சொன்னா அது எத்தனை வருஷம் அதுக்காக நம்ம இருக்கோம் இந்த வாழ்க்கையில் இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கீங்களோ இல்லையோ குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி இந்த மோட்ச புருஷார்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தா உங்களுக்கும் அது விளங்கும் அதனால தானே வர முடியறது ஈஷாவாசியத்து பத்து நாள் இங்கே பொறுமையாக உட்கார முடியறத டிவியை தியாகம் பண்ணி நியூஸ் பேப்பரை தியாகம் பண்ணி அப்படித்தான் நினைக்கிறேன் நியூஸ் பேப்பரை தியாகம் பண்ணி ஏன்னா எல்லா மியூஸும் வந்து பிரேக்கிங் நியூஸ் நேஷனல் நியூஸ் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்க்கறையா இல்லையான்னு கேட்கறது டிவி எது செல்போனும் கம்ப்யூட்டரும் நமக்குத்தான் நமக்கு விவேகம் வேணும் இந்த இது வந்து குப்பை தொட்டியில போடணுமா இந்த குப்பைய இந்த நல்ல தொட்டியில போடணுமா அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும் இந்த குப்பையை நம்ம நல்ல தொட்டியில போட்டா என்ன ஆகும் நம்ம நல்ல தொட்டியும் தொட்டி ஆயிடும் ஆகையினால இந்த நல்ல தொட்டியில இந்த குப்பைகள்லாம் வேண்டாம் இது டஸ்ட் பின்னா இருக்க வேண்டாம் என்ன சொல்றது பின்னாவே இருக்கட்டும் அழுக்கற்றதாக இருக்கட்டும் சொல்ல போனா காலியாகவே இருக்கட்டும் ஞானத்தினால்தான் காலி பண்ண முடியும் மனதை காலி பண்ணு காலி பண்ணுங்கிறாங்க காலி பண்ண அதுக்கு பேர் என்னது மனதை காலி செய்லி பண்ணுனா பண்ணிடு காலி பண்ண பண்ணும் உடம்ப காலி பண்ணணும் மனசை காலி பண்றதுன்னா என்ன பண்றதுனா ஆத்ம ஜானத்தை கொடுத்தால் வழி அது காலி இல்லாட்டி காலியாக இருக்கும் சொல்கிறாங்களே ஓடு காலி அந்த காளி இந்த காளி அவனா அவரு அவன் காலி பயில்லை அப்படிங்கிறான் இந்த காலிங்கிறது ஹிந்தி வேர்டுன்னு நினைக்கிறேன் அதனால் காலி அப்படின்னு சொல்றேன் இருக்கட்டும் அப்போ இந்த வாக்கியங்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு ஏக்கத்துவம் அணுபஷ்ய ஏக்கத்துவம் அணுபஷ்ய ஆத்மாயேவ அபவத் ஆத்மையே அபூத் சர்வமிதம் ஈஷாவாஸ்யம் தியானத்திலேயே அதுதானே பண்ணிடும் ஆகினால ஞானத்தோட பிரயோஜனம் என்ன ரெண்டு சொல்றதுங்க விஜுகுப்சா விஜுகுப்சா முதல் மந்திரத்தில் ஒன்னு சொல்லியிருக்கு ஞானத்தோட பிரயோஜனம் என்ன உண்மையான காப்பாற்றுதல் பாதுகாப்புங்கிற மாதிரி என்ன காப்பாத்திக்கிறது காப்பாத்திக்கிற சத்தியம் நினைக்கிற வரைக்கும் என்ன காப்பாத்திக்கணும் போகாது இந்த துவைத்தம் மித்தியாங்கிறது புரிஞ்ச உடனே என்னை காப்பாத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ன காப்பாத்திக்கணும்னு நினைச்ச முட்டாள் நான் என்ன காப்பாத்தணும் அவனை காப்பாற்றணும் இவனை காப்பாத்தணும் அதை காப்பாற்றணும் கடவுள் என்ன காப்பாத்தணும் ஒன்னும் தேவையில்லை யார் யாரை காப்பாத்த உபனிஷ சொல்லியது இந்த காப்பாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஞானம்தான் இந்த வாழ்க்கையில நமக்கு காப்பாற்றுதல் பாதுகாப்பு அப்படி சொல்லிப்தே விஜுகுப்சைக்கு கூடிங் உண்டு இருக்கு அங்கேயும் விஜுகுப்சே இருக்கு ஒரு மந்திரம் எப்படி இருக்கு ஆகினால விஜுகுப்சத்தை வார்த்தைக்கு இங்க என்ன அர்த்தம் பண்ணிட்டோம் விருப்பு வெறுப்பு இல்லை வெறுப்பு இல்லைன்னு சொன்ன உடனே விருப்பையும் சேர்த்துவிட்டோம் விருப்பு ஏன்னா எங்க விருப்பம் இருக்கோ அங்கே வெறுப்பு வரும் எங்க வெறுப்பு இருக்கோ அங்கே விருப்பம் வரும் மாறும் ஒரு காலத்தில் ஆன்மீக வாழ்க்கையில் வெறுப்பு இருந்திருக்கோம் இன்னைக்கு விருப்பு இருக்கு ஒரு காலத்தில் உலக வாழ்க்கையில் விருப்பம் இருந்திருக்கும் இப்போ வெறுப்பு இருக்கு ஆக இந்த எங்க விருப்பிருக்கு எங்க வெறுப்பு இருக்குன்னா அது ஆளாளுக்கு காலத்து காலம் மாறுறது ஒரு காலத்துல நமக்கு விருப்பமா இருந்தது இப்ப விருப்பமா இல்ல ஒரு காலத்துல வெறுப்பா இருந்தது இப்ப விருப்பா இருக்கு ஆகையினால விருப்புக்கும் வெறுப்புக்கும் உள்ள பொருள்கள் மனிதர்கள் சூழ்நிலைகள் இடங்கள் மாறுகின்றன அதெல்லாம் இங்க உபநிஷத்து என்ன பண்ணி அந்த ப்ராப்ளமே இல்லை காலமாவது தேசமாவது பொருளாவது அப்புறம் என்ன விருப்பு காட்டுறது வெறுப்பு காட்டுறது கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் என்னன்னா மோகம் எங்க இருக்கு துவைத்தில தானே மோகத்துக்கு அவகாசம் விசார காலத்துல கூட அத்வைத்தமா துவைத்தமான மோகம் இருக்கலாம் ஆனா அத்வைதன்தான் தெளிவா தெரிஞ்ச பிறகு கோமோகா மோகத்துக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அர்த்தமோ காம மோகா தர்ம மோகஹா எந்த மோகம் உயர்ந்த மோகம்னா மோக்ஷமோகா இந்த மோட்ச மோகம் என்னன்னா மோகாத்து மோக்சா மோக்ஷமோகா மோகத்திலிருந்து விடுவிக்கிற முடிவிப்பது எதுவோ அதுதான் மோக்ஷம் அந்த மோக்ஷத்துல மோகனன் மனமோகன சிம்ஹா மோகன பெண்களுக்கு என்ன என்ன பெயர் வைக்கிறோம் மோகினிங்கிறோம் மோகனம் மோகனஹா மோகினி மகேந்திரா ஜாகிரதையாரு மாய மோகினி தான் மோகினி அவதாரம் எடுத்தாரு விஷ்ணுவேசுர கதையில ஆகையினால என்ன மகா வியாமோக பகவான் வந்து சும்மா அப்படியே வேடிக்கை பார்ப்பான் ஆனா ஜாகிரத்தை இந்த உலகத்தை துவைத்த பிரபஞ்சத்தை வேடிக்கை தர்மமா வேடிக்கை பார்ப்பான் தர்மமான விஷயங்களை வேடிக்கை பார்ப்பான் அதர்மமான விஷயங்களை கண்டுக்கவே மாட்டான் கவனிக்கவே மாட்டான் இன்னும் சொல்ல போன கூட பார்த்து பார்க்க மாட்டான் அவன்தான் இருபத்தி மணி நேரமும் ஆசுத்தேர் ராமிர்த்தே காலம் வேதாந்தத்திலோ மனசு இருக்கு வேதாந்த வாக்கியா அப்புறம் என்னன்னா சதுஷ்டி மந்த அசோகவந்த கொஞ்சம் கூட சோகம் இல்லை அசோகவந்த கருணை கவந்த சோகப்படுற ஜனங்களுக்கு கருணை காட்டுவார் கருணஹான் பகவான் சொன்ன மோகம் வராது உனக்குத்யாயத்தில் சொன்னார் புனர்மோகம் ஏவம் சி பாண்டவங்க அழகான வாக்கியம் இரண்டாவது ஏன பூதான்யே சொல்லி பல்லே உடைமயூ ஏனே எந்த ஜானத்தினால் அசேஷேண மிச்சம் மீதி இல்லாமல் ஜகத்தியாம் காண்பாய் உன்னிலும் மயி எண்ணிலும் உன்னிலும் அசேஷான் எல்லாம் திரும்ப திரும்ப பௌன புண்ணியன சிரவணம் குறியாது நாங்க பெரியவங்க மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கு பண்ணிட்டே இருக்கு ஈஷாவாசி முடிஞ்சது மூடி வச்சுவிடாது திரும்பவும் முடிச்சவொடனே என்ன சொல்லுவோம் முதல் மந்திரத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு தான் அனுப்புவோம் என்னன்னா ஏய் படிச்சுண்டு வேற எதுலையா கவனம் செலுத்தினேன் பிசாச்சி ரெடியா நிக்கிறது காத்துக்கிட்டே இருக்கு அந்த ஏதோ இந்த சினிமாவில எல்லாம் காட்டுவாங்க பாத்தீங்களா எல்லாம் சினிமாவிலையும் உண்டு எல்லாம் சொல்றது உண்டு அது ஏதோ ஒருத்தன் பூதத்தை ஏவியிருப்பான் அந்த பூதம் இவ வந்து பிடிக்காம இருக்கணும்னா இவர் ஒரு சாமியார் என்ன பண்ணிருப்பார் ஏதோ ஒரு தாயத்தை கொடுத்துருப்பார் ஏதோ இது பண்ணிருப்பார் இல்லாட்டி வீட்டு வாசல் என்னத்தையா கட்டி தொங்க விட்டுருப்பான் அது என்னமோ எல்லாம் படமெல்லாம் சினிமாலாம் வர்றது டிவிலெல்லாம் வரதே என்னமோ சூலம் அப்புறம் மைடியர் பூதம் அதெல்லாம் அப்பா கேட்டது இப்போ என்ன இருக்கோ தெரியாது அதெல்லாம் என்னெல்லாமோ வருது பாருங்க அதெல்லாம் அப்படியே வாசல்லேயே நிற்கும் உள்ளே வராது அது மாதிரி எல்லாம் இது படிச்சுட்டே இருந்தா சத் சங்கத்திலேயே இருந்தா துஷ்சிந்தனை வருமோ அவகாசம் உண்டா வாய்ப்பே கிடையாது அப்புறம் வந்து எனது இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா என்ன ஆம்னா படிக்க படிக்கத்தான் படிப்பற்று கேள்வியற்று சிந்தை துடிப்பற்று சுகமாயிருக்கும் அது வந்துடும் படிப்பற்று கேள்வியற்றுன்னா என்ன அர்த்தம் படித்தா தான் படிப்பற்று இருக்க முடியும் கேட்டால் தான் கேள்வியற்று இருக்க முடியும் இது என்னைக்குமே வாழ்ந்தான் ஆரம்பத்திலேயே ஒதுக்கிறது இல்லை படிப்பற்று கேள்வியற்று படிப்பும் கேள்வி படிப்பும் கேள்வியும் போறது எப்போ போகும்னா சிந்தை துடிப்பற்றால் படிப்பற்று கேள்வியற்று சிந்தை துடிப்பற்றார் கன்றோ சுகம்கான் பராபரமே ஞாதுருவும் ஞேயமும் அற்றும்பர் தாய்மான் எல்லாத்தையும் அற்று அற்று அற்றுன்னு சொல்லின்னு ஒரு பாட்டு இருக்கு எல்லாம் உட்காந்து திரும்ப பாராயண ஆரம்பிக்கணும்னு நினச்சுருக்கேன் இது என்னாச்சு இந்த விஷயத்த கஷ் சோகா கோமோகா மோகம் இல்லை நஷ்டோ மோக அ அர்ஜுனன் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும் நஷ்டோ மோக நஷ்ட போயிடுச்சு முக்திய ஆனந்தம் ஜீவன் முக்தி என்னதுன்னா கிடையவே கிடையாது வர்றதே கிடையாது ந்வேஷ்டி சம்பிரவத்தானி நிவத்தானி காங்க அந்த ஏதாவது விற்பிகள் வந்தாலும் வரலேனாலும் அந்த மோசம் து தாமச விறத்தி வந்தாலும் ராஜச விற்பி வந்தாலும் சாத்திக விற்த்தி வந்தாலும் சாத்திக விற்த்தியை குறிச்சு விரும்புறதில்லை ராஜச விரத்தியை குறிச்சு வெறுக்கிறது அதுவே ஆல்மோஸ்ட் குறைஞ்சு போயிடும் எங்கேயாவது திரும்பி திரும்பி தப்பி தவறி திரும்ப ஏதாவது வந்ததுன்னா கூட அது திரும்ப ரெடியா நிற்கும் அடிக்கிறது ஞான பலம் சரி அடுத்த படிக்கலாம் இனி எட்டாவது மந்திரம் இந்த ஞானயோக யோக விஷயங்கள் எல்லாம் ஈஷாவாசிய முதல் மந்திரத்தினுடைய விளக்கம் இந்த எட்டாவது மந்திரத்தோடு பூர்த்தியாக போகிறது பார்க்கலாம் சபரியகாத் சுக்கரம் அகாயம் அவ்வணம் அஸ்னாவிரம் அஸ்னாவிர்தம் அபாபவித்தம் கவிஷி பரிபூஸ்வயூ யாத்தன் வாஸ் சபரியுமஸ்னாவிர அபாவித்தம் கவிர்மீஷி பரிபூர் தான் சனுடைய லட்சணம் மீண்டும் சொல்லப்படுகிறது சோக் ஆ சரிக்கிச்சொல்லப்பட்டு ஆமேஜேக்கம் மனசோ ஜவீயோ நயன்தேவன் பூர்வமன்தான் அத்தேஜ்தி தமிமாத்தாதி அனைதி தன்னதிதி தூர்த்தி கே தரிய எஸ் சர்வா பூத்தனியாத்மேவ்வனுப்பஷியூதாத்மா தோனு என்சி பூத்தனியாத்மவ்வா்வாஜானோஹோக்கேகிரா்வா் உபன உம் அப்படி உச்சோண்கள இது அரைச்சமாவே அரைக்கிறது இல்லை தங்கத்தை புடம் போடுறதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும் இன்னைக்குட தினசரி தியானத்தில் வந்தது இல்லையா தீல இரும்பென்ன அப்படின்னார் தூய்மையை தூய்மைக்கு தாய்மாரவர் சொன்னார் தீயில இரும்ப மாதிரி தீயில இரும்ப மாதிரி என்னை வந்து நான் தூய்மைப்படுத்திக்கணும் இறைவா உன்னில் நான் என்னை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அது அப்படியே அழகாக ஒரு மந்திரம் இருக்கு வேதத்தில் निभगाहं இறைவா தமின் சஹசிரசாக்கேஜே உன்னிடத்தில் என்னை நான் தைத்திரிய பிரசல் இருக்கு ஆத்மாவோட லக்ஷணம் பரியகாத் பரியகாத் சர்வகத சமந்தாத் அகதா அகாத் சமந்தா கதவான் எங்கும் ஒரு அர்த்தம் இன்னொரு ஆவாசியம்னு ஒரு அர்த்தம் எடுத்துட்டு இருக்காங்க ஈஷா ஆவாசியம்னு ஒரு அர்த்தம் எடுத்துட்டு இருக்காங்க அதை பத்தி நான் விளக்கல அதை இப்ப நான் சொல்லவும் முடியாது அப்ப வாஸ்யம்னு சொன்ன என்ன அர்த்தம் வியாபியம் உங்க சரீரத்தை அவயவங்களை மறைச்சுக்கிறதுக்காக இந்த வஸ்திரம் இதம் வஸ்திரம் வசதி கிரகம் சமஸ்கிருத பேர் வசதி வாசுதேவன் வரைக்கும் போகுது சமந்தா பூர்ணா பூர்ணதா முழுமையாக வியாபித்திருக்கிறது இதான் பார்த்தோமே கொஞ்சம் வியாபிச்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை அது வியாபிக்காத இடமே கிடையாது ஆகாசம் வியாபிக்காத இடமே எப்படி இல்லையோ அதை போலியாத் ஒரு லட்சம் சர்வகதம் இதேத்வாத் அத்வைத்தம் அத்வைதூர் பூர்ணத்வாத் நித்தியம் நித்திய சத்தியம் உட்னே இருக்கலாம் விவரமா தெரிஞ்சா விஷயம் சரியா புரிஞ்சா அழகாக இதை போட்டுட்டே போலாம் அதுவே ஒரு அற்புதமா தியானமா இருக்கும் அப்புறம் சுக்ரம் சுக்ரம்னா என்ன அர்த்தம் சுக்ரம்னா பிரகாஷ்வரூபம் அதுதான் எல்லாவற்றையும் ஒளிர்விக்கிறது சுக்ரம் ஈஸ் இக்கோல் சுப்ரம் சுப்ரம் ஈஸ் ஜோதிஹி தச்சுரம் ஜியோதிஷாம் ஜியோதிஹி சுக்ரன்ே அநத்தே அந்யத் வேதம் எல்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கும் சுக்ரம் அப்படின்னா சுக்ரம் சுக்லம் ரலையோ ரபேதா ஆஹ் சுக்கரம் சுக்லம் அப்படிலாம் சொல்றோம் சுக்லம்னா என்ன வெண்மைன்னு அர்த்தம் வெண்மைனா என்ன அர்த்தம் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கேன் வெண்மையிலும் வெண்மை டிடர்ஜென்ட் வெண்மைனா பிரகாசம் பிரகாஷம் பவர் பிராந்த அனுபாதி விளக்குக்கெல்லாம் விளக்கு பொய்யா விளக்கு அழியா விளக்கு இந்த விளக்கையெல்லாம் விளக்கும் விளக்கு இருளையும் ஒளிரையும் ஒளியையும் ஒளிர்விக்கும் பேர் ஒளி இருளையும் ஒளியையும் ஒளிர்விக்கும் அறிவாகிய பேரொளி அறிவு பேரொளி அறிவொளி பேர் விற்கிறாங்க இல்லையா அதுதான் அறிவே ஒளி அது ஒரு தனியாக ஏதோ ஒரு கலரா அது என்ன கலரில் இருக்கும் நான் நீல கலரும் கலந்து அந்த கலரில்லாம் வரும்னு அர்த்தம் இல்லை ஆகையினால அந்த ஒரு ஸ்லோகம் அடிக்கடி சொல்லுவேன்னு பிரகாஷாத்மிகா சக்தியா பிரகாசா நாம் பிரகாசகா பிரகாசயதி யோ விஸ்வம் சோயமாத்மா பிரகாசதாம் எப்படி இருக்கு ஸ்லோகம் மாரி ஸ்லோகத்தை பண்ணி என்ன பெரிய அதுபுதமான ஸ்லோகம் பிரகாஷாத்மிகா சக்தியா பிரகாஷா நாம் பிரகாஷக பிரகாஷயி யோ விஸ்வம் சோயமாத்மா பிரகாஷதாம் காஷ் டு ஷைன் அர்த்தம் அதில் ப்ரா உபசர்க்கம் வேற போட்டுணு காசினாலே அதான் அர்த்தம் காசில செத்து போனா முக்தினா என்ன அர்த்தம் அழிக்கிறானோ அவன் முக்தி பெறுகிறான் காசியில் முக்தி என்பதன் பொருள் என்ன மெய்யறிவில் தனித்தன்மையை அழிப்பவன் முக்தி அடைகிறான் தனித்தன்மையை அழிக்கிறான் இந்த இண்டிவிஜுவாலிட்டி அதான எப்ப பார்த்தாலும் கம்பேர் இன்னொருத்தரோட நம்மளை கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னொரு இண்டிவிஜுவலை இன்னொரு இண்டிவிஜுவலோட கம்பேர் பண்ணுறோம் நம்மளை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிட்டுருக்கோம் ஏற்ப நம்மகிட்ட இருக்கிற குணமெல்லாம் அவங்ககிட்ட இல்லை அதனால் நமக்கு கர்வம் வர்றது நம்ம கிட்ட அவங்ககிட்ட இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற தோஷமெல்லாம் அவங்ககிட்ட இல்லை அதனால் நமக்கு கஷ்ட பொறாமையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது எல்லாம் சிக்கல் தானே சிக்கலோ சிக்கல் எல்லாம் கிடையாது பிரகாசாத்மிகா சக்தியா பிரகாஷானாம் பிரகாசகா சைத்தன்யத்துக்கு தான் ஒளியை நான் அறிகிறேன் ஒளியை அறியும் அறிவு என்ன அறிவுனா அறிவு அறிவாகிய ஒளி அது ஒளின்னு சொன்னாலே இந்த மாதிரி வெளிச்சம் நினைச்சுக்க கூடாது நம்ம ஒளின்னு சொன்ன உடனே நமக்கு மனசு அதுதானே இருக்கு லைட்டுன்னு நினைச்சு விடுறோம் அது வேற சொல்றான் அது வந்து ஆமா அது ஒரு ஸ்பெஷல் லைட்டுங்கிறான் அப்புறம் படம் வேற பின்னாடி வரைஞ்சு உட்கார்ந்து பின்னாடி ஒரு மழை துளி மாறி ஒரு பிந்து மாறி போட்டுட வேண்டியது அதுக்குள்ள ஒரு குட்டி ஓமை எழுதிட வேண்டியது அப்ப உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க எல்லாரும் அப்படியே அதுமயமா இதெல்லாம் அநாத்மா நாமரூபம் இதெல்லாம் வந்து பரிச்சின்னம் இந்த பிரகாசமே ஜட பிரகாசம் இது ஜடப்பிரகாசம் சூரிய பிரகாசமே ஜடப்பிரகாசம் நத் பாசையத்தே சூரிய நசாங்க ந பாவக சொல்லியிருக்கு நிற சூரியோபாதி ந சந்திர தாரகம் நம்ம தீபாராதனை பிரமா காட்டின் இந்த அக் எங்க காட்ட போறது நம்ம பாவன குதோயம் அக்னி பாந்தம் தமேவ சர்வம் அனுபனால ஈசா வாசியமிதம் சர்வம் சுக்ரம் அந்த ஈஷா அந்த ஈஷாங்கிறதுக்கு ஈஸ்வரன் ஈஸ்வரன் டூ பரியதாத் ஈஸ்வரன் டூ ஏஜத்து போட்டுடே இருக்கணும் நீங்க போட்டீங்கன்னா ஈஸ்வரன் ஆத்ம சைதன்யம் ஈசி ஏஜத்து அனேஜத்து தூரம் அந்த அனோரணியான் மகத்தோமகீயான் போட்டுகிண்டே இருக்கும் அவ்வளவுதான் அப்புறம் அகாயம் அகாயம் சொன்ன சங்கராச்சாரியர் சொல்ற चैतन्य சுக்ரம் சொன்ன ஆகிருக்கர் எப்படி ஆகாசம் சொன்னார அடுத்த ஸ்லோத்திலே சொன்னார் க்த்ரி தசா பிரகாசி ஜோதிஷாமி தோதி தமசஸ்பர முச்சத்தே ஜானம் ஜேயம் ஜான கம்யம் ஹிருதி சர்வசவிஷ்டிதம் இனிமேல் ஒரு தகுதி வைக்கணும் உபனிஷத் கிளாஸ் அட்டன் பண்றதா இருந்தா கீதை தெரிஞ்சாத்தான் வரணும்னு சொல்லணும் பகவத்கீதை படித்திருப்பவர்களுக்கு மட்டுமே அது பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சரியா உட்கார்ந்து பிளான் பண்ண முடியல பண்ணினா இதில் கூட நிலை வச்சுட போகிறோம் வேதாந்த வகுப்புகள் நிலை ஒன்று நிலை இரண்டு போடுறாங்க பாருங்க வாழ்க வளமுடன் மனவளக்கலைலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் தேர்ட் ஸ்டேஜ் இதுக்கெல்லாம் வந்து இது என்ன ட்ரைனிங் என்ன எல்லாம் போட்டு தியரிட்டிக்கல் பிராக்டிகல், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உண்மையில் தியரியாவது ப்ராக்டிஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அப்படி போட்டோன்னு முதல்ல என்ன சொல்லணும்னா வேதாந்தம் படித்தா பிபி குறையும் பிபி குறையும் அதை கேட்டாலே நமக்கு பிபி வர்ற மாதிரி இருக்கு ஆனாலும் பரவாயில்லை வேதாந்தம் பிடிச்சா பிபி குறையும் சுகர் குறையும் அப்புறம் என்ன ஆகும்னா வீட்டில் பிசாச்சு வராது நீ முதல்ல வீட்டில் இருக்க மாட்டே எப்படியாவது சொல்லி எல்லாம் போடுறாரு நமக்கு நித்யான சுவாமி ரொம்ப பிடிச்சது ரெடியா இருக்கான சிறகால மூடுறதுக்கு ரெடியா இருக்கான் ஜாகிரதையா இருக்கணும் அதனால இந்த மாதிரி சுவாமெல்லாம் நிறைய பேர் வரணும் தினம் பிரார்த்தனை பண்றேன் நான் இதை படிச்சு இதெல்லாம் அல்பம் இந்த ரூபா செலவு பண்ணி மறுபடியும் பழைய தர்மத்தை கொண்டு ஹை கோர்ட்ல வந்து சண்டை போட்டு அடித்தடி ரகளை தெரியவே தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க நல்லவேளை தெரியலமா அங்க போய் உக்காந்தா கதையெல்லாம் ஊர்கதையெல்லாம் வந்து எல்லாம் வந்து நம்மளை பார்க்க சொல்றாங்களா என்ன உலக ஊருக்குள்ள என்ன நடக்கிறது கொஞ்சமாவது கரண்ட் சமாச்சாரம் தெரிய வேண்டாமா சுவாமி போயிடுமே இந்த கரண்ட் அப்புறம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது கொஞ்ச நேரத்துக்கு பவர் கட் ஆயிடுச்சு என்ன பண்றது ஜாகிரதையார் போயிட்டு போயிட்டு அகாயம் அகாயம்னா சங்கராச்சாரியார் இங்கே விசேஷமாக அக்காயம் சாதாரணமாக காயம்னா என்ன அர்த்தம் காயமே இது பொய்யடா காயமே கோயிலாக காயம்னு சொன்னால் என்ன அர்த்தம் காயங்கிற சம்ஸ்கிருதம் அதில் காயம்னு சொன்னால் பெருங்காயம் இல்லை கொஞ்சம் காயம் போடணும் அது இந்த காயம்னா புண்ணுக்கு காயம்ங்குறோம் ஊண்டுக்கு காயம்ங்கிறோம் பழக்கத்தில் காயம்னா காயம்னா பெருங்காயம்னு அர்த்தம் பண்ணிடுறோம் இந்த இடத்துல காயம்னா சரீரம் அ காயம்னு சொன்னால் அர்த்தம் சங்கராச்சாரியம் அப்படிங்களா கிடையாது இத்தியா அகாயம் அசரீரம் லிங்க ஷரீர வர்ஜிதா இத்தியர்த்தா அகாயம் அப்புறம் என்னது அவ்ரணம் அவ்ரணம் என்ன அர்த்தம் விரணம் புண்ணு அர்த்தம் இருக்கும்பாங்க இங்க வந்து என்ன சொல்றது அவ்ரணம் சொன்னா அவ்ரணம் அஸ்னாவிரம் இந்த ரெண்டு பதமும் என்ன பதமும் எதை குறிக்கிறதுனா இந்த அகாயம் என்ன மனோமய விஜானமய கோஷ ரஹிதா மனது கிடையாது ஆத்மாவுக்கு மனது இல்லை சைதன்யத்துக்கு மனம் கிடையாது இதம் சர்வம் இதான் மூடுறது ஆத்மாவை மனச மனசு இல்லை ஆத்மாதான் இருக்கு மனசுக்கு வேறாக ஆத் ஆத்மாவுக்கு வேறாக மனம் இல்லை மனதிற்கு அது எட்டாது ஏனென்றால் அதற்கு மனம் இல்லை அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் மனம் இல்லை அப்ராணோ சுக் நிறைய உபநிஷத்துல சொல்லணங்கள்லாம் ஞாபகம் முண்டக்கோ உபநிஷத்துல பார்க்கிறோம் புருஷா ச பாஹ்யாபியரோ ஹஜா அப்ராணோ ஹமனா சுக்ரஹா எல்லா லக்ஷணத்தையும் ஞாபகத்தீங்க அவ்வரணம் அஸ்னாவிரம் அவ்வரணம் அர்த்தம் அக்ஷதம் அர்த்தம் எங்கேயுமே வந்து ஊண்டு கிடையாது காயம் இல்லை விரணம்னா காயம் அகாயம்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம் சூட்சம் இல்லை அவ்வரணம் அப்புறம் அஸ்னாவிரம் அப்படின்னு சொன்ன இந்த ரத்தாளங்கள் பிளட் வசல்ஸ் ஆத்மாவுக்கு பிளட் வசல் கிடையாது சைதன்யத்துக்கு பிளட் வசல் இல்லை நம்ம இதெல்லாம் உபனிஷத்து ஏன் இவ்வளவு பரிசிரமப்படுகிறது அப்படின்னு சொன்னா நம்ம தப்பு தப்பா புரிஞ்சுக்கூடாது கற்பனையில பிரம்மனையெல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது வந்து விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கணும் இமேஜின் பண்ணக்கூடாது இந்த வாக்கியங்களை கேட்டும் கற்பனை பண்ணக்கூடாது என்ன காம்ப்ரிஹென்சுபிளா இங்கிலீஷ்ல சொல்றோமே காம்ப்ரிஹென்சா இருக்காரு பண்ண முடியாதுங்கிறதுதான் அது இப்படி எல்லாம் சொல்றதன் மூலம் அது காம்ப்ரஹென்ஸ் ஆகுது அஸ்னாவீரம்னா ஆ முன்னாடி இருக்கு ஞாபகம் அகாயம் அவ்வரணம் அஸ்னாவீரம் அப்படின்னா இந்த ரெண்டு பதமும் அவ்வரணம் அஸ்னாவீரம்ங்கிறது स्थूल शरीर प्रतिषेध निर्मल अहिताषेध नज्ञ न बहिष्प्रज्ञ न उभय प्रज्ञ प्रधन எப்படி சம்சாரத்தில் மாட்டின்னுக்கு பாருங்க அதோட நிழல் அது என்ன எடுத்து நாங்கள் இதுக்கு எதாவது வழி பண்ணணும்னு நினச்சின்னு இருக்கேன் என்னன்னா அதில் வந்து அது ரிஃப்ளக்ட் அது இன்னொரு பேர்டு இருக்குன்னு நினச்சி நினச்சி குத்திகிட்டே இருக்குது இது ஒரு நாளா ரெண்டு நாளா என்றைக்கு இது போட்டோமோ அன்னு நடந்துகிட்டே இருக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு வேகமாக ஓடி வந்து அடிச்சுக்கிறது அதனால் பெயிண்ட் அடிச்சோன்னு சொல்லியிருக்கேன் அடிச்சுட்ட இதும்ட்டிருக்கோம் நம்ம சரீரம் நினச்சுட்டு இருக்கோம் அதனாலதான் சம்சாரத்தில் இருக்கும் இன்னொருத்தரையும் சரீரம் நெனச்சுட்டு இருக்கோம் அதனால தான் நம்மளும் சம்சாரத்தில் இருக்கோம் அகம் தேகஹா தொம் தேகா தேக புத்தினால்தான் இந்த ப்ராப்ளமே போயிட்டு போட்டு இங்க சுத்தம்னு சொன்னா காரடசரீர நிஷேதம் அக்ஞானம் கிடையாது அக்ஞான சாட்சி அக்ஞானத்துக்கு ஆதாரம் அது அஜ்ஞானம் கிடையாது அக்ஞானத்தையும் இந்த சுத்த சைதன்யம் வியாபிச்சிருக்கு அதனால தான் நம்ம இக்னரன்ஸை நாம ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியுது என்னுடைய அறியாமையை நான் அறிகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அறியாமையை அறிகின்ற நான் அறியாமை வடிவமா அறிவு வடிவமா அத்வைதஸ்துவை சொ அருமறைகள்ரச அறையவே அறிவினுக்கு அறிவான ஆதியை அவர் பாட்டில் சொல்றைய அவனன்றி ஓரணும் அசையாது எனும் ஆப்தர் மொழி ஒன்று கண்டால் அறிவாவது ஏது அறியாமை ஆவது ஏது இதை அறிந்தார்கள் அறியார்கள் யார் அப்படி கேட்கிறார் தாய்மாரி அறிவினுக்கு அறிவான ஆதியை ஆகவே என் உள்ளத்தில் இருக்கிற அறிவையும் நான் அறிகிறேன் அறியாமையும் நான் அறிகிறேன் என்னை பற்றி அறியாமையையும் அறிகின்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் என்னை பற்றி அறியாமையையும் அறிகின்ற அறிகின்ற நான் அறிவாக இருக்கிறேனா அறியாமை வடிவமாக இருக்கிறேனா என்னை பற்றி நான் அறியாமல் இருக்கின்ற அறியாமையையும் வனாக நான் இருக்கிறேன் ஆகவே அறியாமை அறியாமையும் அல்ல என்னை பற்றி அறியாமையையும் மற்ற அறியாமையையும் எல்லா அறியாமையையும் இன்க்ளூடிங் என்னை பற்றிய அறியாமையையும் அறிகிறேன் என்னை பற்றிய அறியாமையையும் அறியக்கூடிய அறிவாக நான் இருக்கிறேன் என்று எனக்கு உணர்த்தியது யார் கேள்வி என்னை பற்றிய றியாமையையும் அறிகிறேன் என்று எனக்கு உணர்த்தியவர் யார் புரிய சத்குருநாதர் உபனிஷதங்கள் உபனிஷத்துக்களும் குருநாதரும் தான் சேர்ந்து என்ன புரிய வச்சாங்க என்னை நான் அறிகிறேன் இல்லை அப்படின்னா பாழே விஞ்சியதே அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன் என்ற மகன் மதி தென்ய்தான் அர்த்தம் வேற அங்க சொல்ல வந்து அபாவம் இந்த இடத்துல என்ன சொல்றோம் வேதாந்தத்தை படிக்கிற போது நீ யாருன்னு புரிஞ்சாச்சுன்னு சொன்ன உன்னை பற்றின அறியாமையே நீ அறியப்படும் பொருளாக அறிவாய் அப்புறம் உன்னை பற்றிய அறிவையும் நீ அறிவாய் உன்னை பற்றிய அறியாமையையும் நீ அறிவாய் என்னை பற்றிய அறியாமையையும் என்னை பற்றிய அறிவையும் அறிகின்ற நிரந்தரமான அறிவாக இருக்கிறேன் நான் என்னை அறியாத காலத்தும் நான் அறிவாகவே இருந்தேன் நான் என்னை அறியாத காலத்தும் அறிவாகவே இருந்தேன் என்னை அறியும் காலத்தும் நான் அறிவாகவே இருக்கிறேன் அதான் உண்மை என்னை அதனால தான் என்ன சொல்றோம் அதான் பழக்கத்தில் ஒன்று சொல்றாங்க இல்லையா நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எதை வேணாலும் கேட்கலாம் உங்களுக்கு வீடு இருக்கா கேட்கலாம் உங்களுக்கு பணம் எல்லாம் இருக்கா கேட்கலாம் உங்களுக்கு குழந்தை எல்லாம் இருக்கா ஜாகிரதையாக கேட்கலாம் கேட்கலாம் அது கேட்கலாம் உங்களுக்கு தோட்டம் துறவு எல்லாம் இருக்கா கேட்கலாம் உங்கள் யாராவது அமெரிக்காவில் இருக்காங்களா கேட்கலாம் இப்படி எல்லாம் கேட்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்க முடியாது உங்களுக்கு எப்படி தெரியுது அது மாத்திரம் கேட்டால் கூட இருக்கான்னு இன்னொருத்தன் கேட்கறதுக்கு அவன் யாரு அறிவு கெட்டவனே திட்டம் அறிவு தெரியாம இந்த பக்கம் காமிச்சிட்ட இப்படி சொல்ல சொல்றேன் ஏதோ ஞாபகத்து என்ன எங்களை பார்த்து இப்படி சொல்றீங்க அறிவே வடிவம் உணர்த்தி விட்டு அறிவு கெட்டவனே என்ன அர்த்தம் அறிவு வடிவாக இருக்கும் உன்னை மறந்துவிட்டவனே அப்படின்னு அர்த்தம் சொல்லலாமா கூடாதா அறிவே வடிவாய் இருக்கும் உன்னை நீ மறந்து விட்டாயே அப்பனே இது புரிஞ்சுக்கும் காரண சரீர நிஷேதம் என்னது அசுத்தம் என்னது அக்ஞான் இந்த இடத்துல அசுத்தம் இஸ்இக்குவல் இங்க சுத்தம் சொது என் அர்த்தம் நிர்மலம் நிர்மலம் அறியாமை என்கின்ற அழுக்கற்றவர் அறியாமையாகிய மாசற்ற ஜோதி மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடர் என்ன சொற்கள் பார்வையோ அதனாலதான் சுத்தம் ரஹிதமிதி காரண பிரதிஷேதா முடிஞ்சு போச்சு என்னெல்லாம் ஆச்சு பாருங்க இப்ப நம்ம கவனமெல்லாம் எதுல இருக்கு அனாத்மாவில் இருக்கா ஆத்மாவில் இருக்கா அனாத்மாவத்ம தத்துவத்தை நினைக்கிறோம் எக்கிஞ்ச ஜகத்தியாம் ஜகத்து ஈஷாவாஸ்யம் தேனத்யேன பூஞ்சி அந்த மந்திரம் ஓடிண்டே இருக்கணும் விடாம ே இருக்கணும் நீங்க விட்டாலும் விட மாட்டேன் சொல்ல பரமானந்தமா இருக்கு அபாப வித்தம் அபாப வித்தம்னா என்ன அர்த்தம் சங்கராச்சாரியார் தர்ம அதர்மாதி பாப வர்ஜிதம் சரியான சொற்கள் அபாபம்னா என்ன நம்ம வந்து நிறைய பேருக்கு பாபம் புண்ணியத்துல நம்பிக்கையே இல்லை என்ன அதனால தான் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு நினச்சின்னு இருக்கான் கடைசியில் வந்து கடவுளேங்கிறான் தாங்க தெரியாமல் பண்ணிவிட்டேனேங்கிறான் ஐயோங்கிறான் என்ன பண்றது கர்மபல தாத்தா விடுவார அவனுக்கு புரிய அவனை அவஸ்தப்பட வச்சு அப்புறம்தான் புரிய வைக்கிற இவன் என்ன பண்றான் அவனை அழைத்து ஆசையில் முழு வைத்து இவனுக்கு இருக்கிற கஷ்டத்தை சொல்லி அவரை பிடிச்சிருக்கிறான் ஆடடா ஆடு என்று ஆட்டி வைக்க வேண்டும் கடவுளை இப்படிலாம் பாட்டெல்லாம் நம்ம கேட்கிறோமே இந்த சம்ஸ்காரம் போக மாட்டேங்குது இப்படியே நம்மளுக்கே பாபம் இதெல்லாம் போகலன்னா அப்புறம் மற்றவங்க என்ன இருக்கு அபாப வித்தம் பாப்பம்னா பாப்ப வித்தம் வித்தம்னு சொன்னா அர்த்தம் பாப ரம் கவனிக்கல பார்த்தேன் டிப்பவனிச்சு நீங்க எடுத்து அபாப வித்தம் பாபம் என்ன சொல்றாங்க தர்மமும் பாபம் சாதாரணமா என்ன அர்த்தம் அதர்மம் பாபம் தர்மம் புண்ணியம்னு பேர் இங்க வேதாந்தத்துல தத்துவ ஜானத்துல புண்ணியம் அப்படி பாப்பாய பவதி ஏன்னா புண்ணியம் மறுபடியும் சரீரத்தை கொடுத்து ஏதாவது ஒரு பெரிய பொசிஷனை கொடுத்து மாட்ட வச்சு ஆகையினால புண்ணியம் பொன் விலங்கு புண்ணியமும் புல கொடுத்து நம்மை வந்தப்படுத்தும் உயர்ந்த மேலான புலநின்பத்தை கொடுத்து கம்ஃபர்ட்ஸ கொடுத்து நம்மை பந்தப்படுத்தும் பாபம் கீழான புலநின்பங்களை கொடுத்து நம்மை துன்படுத்தும் ரெண்டும் கிடையா அபாபம்னா என்ன அர்த்தம் தர்மா தர்ம வர்ஜிதம் அபாபம் ஒண்ணு இருக்கு கிராமர் பிரச்சனை எல்லாம் இருக்கு கொஞ்சம் பர்யகாத் சுக்கரம் அகாயம் அவ்வணம் அஸ்னாவிரம் சுத்தம் அபாபவித்தம் சிலதில் நஞ்சு இருக்குது சிலதில் நஞ்சு இல்லை என்ன நஞ்சு நஞ்சு இல்லைன்னு அதனால் கிராமர் ஆ போட்டால் அது நஞ்சுன்னு பேர் தர்மஹா ந தர்மஹா அதர்மஹா அந்த ந போட்டுட்டு ஆ போடுவோம் ந தர்மஹா அதர்மஹா அது பேர் நஞ்சு அப்படின்னு பேர் நான் போட்டு சாச்சா ஜாச்சா ஞா இருக்க காக்கா தாக்காங்க இல்லை இதை போட்டு ஒரு கோடு பேர் இழுப்போம் அப்படி போட்டா அது நஞ்சு அப்படின்னு அதெல்லாம் வேற இலக்கண விஷயம் அது நர்மஹா ஆனா சுத்தம்ங்கிறதுல போடல அப்புறம் வந்து அபாப வித்தம் சுத்தத்தை பாசிட்டிவாக சொல்லிடுத்து இத நீக்கித்து ஆ சுக்கரம் சுக்கரம் சுத்தம் எல்லாம் டேரக்டா போயிடுது அப்புறம் வந்து பரியகாத்து டேரக்டா இருக்கு அகாயம் அவ்வரணம் அஸ்னாவிரம் இது மூணு மாத்திரம் நஞ்சு உபயோகப்படுத்தப்படுது அதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப சம்ஸ்கிருதம் க சமஸ்கிருத ஞானம் இருந்தால் அதுக்காக ஒரு பதில் சகான்னு சொல்லி புல்லிங்கத்தில் சொல்லி நபும்சகலிங்கத்தில் வாக்கியங்கள்லாம் வந்தது வேத பிரயோகம் மாற்ற மாட்டேன் சாந்தசம் இது இலக்கண பிழையோடு இருக்கிறதாக தோன்றும் இந்த பதங்களெல்லாம் இலக்கணப்பிழை உள்ளதாக இலக்கணம் கற்றவர்களுக்கு தோன்றும் சங்கராச்சார சொல்லிட்டார் இதெல்லாம் புல்லிங்கத்வேன பரிணேயாமி இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா புல்லிங்கமா மாத்திங்கோன்னு விட்ட சுக்கரா சுப்ரஹா அப்படி போட்டுங்கோ அகாயஹா அவ்வணஹா அஸ்னாவிரஹா அப்படின்னு புல்லிங்கமா மாத்திங்கோ இல்லாட்டி என்ன பண்ணணும் யங்கராஜா சொல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சகாங்கிறத தத்துன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் இல்லாட்டி ந பூசலிங்கமா மாத்திக்கணும் இதெல்லாம் கிராமர் பாயிண்ட் நமக்கு அதில் இல்லை அடுத்த நேரம் சொன்னதெல்லாம் நிர்குணபரமான வாக்கியங்கள் சாதாரணமா கவிங்கன்னு அர்த்தம் இங்க கவிகின்னா எல்லாம் அறிந்தவன் அர்த்தம் எட்டாவது அத்தியாயத்துல பார்த்துருக்கோம் கவிம் புராண மனுஷா சித்தாரம் கவி சப்தத்துக்கு இங்க என்ன அர்த்தம் சர்வஜா நானியோஸ்தி தஷ்டா இத்தி கவிஹின்னு சொன்ன எல்லா புத்தியையும் பிரகாசப்படுத்துறவர் தியோயோன பிரச்சோதய சொல்றோம் இல்லையா கவி சவிதா சவிதா பிரகாசக்கிராசப்படுத்துறார் புத்திக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் இதெல்லாம் சகுண திருஷ்டியில அந்த நிர்குண ஆத்மா தான் சகுண ஈஸ்வரனா இருக்கார் நிர்குண ஈஸ்வரன் சகுண ஈஸ்வரன் முதல்ல சொன்னதெல்லாம் நிர்குண ஈஸ்வர தத்துவம் அந்த நிர்குண ஈஸ்வரன் தான் சகுண ஈஸ்வரனா இருக்கார் மாயா பிரதிபிம்பைத்தியம் முதல்ல சொன்னது என்னது மாயா ரஹித நிர்குண சைதன்யம் இங்க சொல்றது என்ன மாயா பிரதிபிம்ப மாயா திரிகுண சகித சகுண சைதன்யம் போட்டுக்கணும் மனிஷி மணிஷி மனிஷின்னு சொன்னா அதுக்கும் இதேதான் அர்த்தம் மனதை பார்ப்பவர் அர்த்தம் மனதை பார்ப்பவர் மனிஷி அப்படின்னா என்ன அர்த்தம் மனசுல இருக்கிற எண்ணங்களை அறிபவர் என்னது நம்ம மனசுக்குள்ள என்ன எண்ணம் இருக்குன்னு யாருக்கு தெரியும் பகவானுக்கு தெரியும் நமக்கு தெரியும் ஓரளவு நமக்கு தெரியும் பகவானுக்கு நல்லாவே தெரியும் நம்முடைய சப்கான்சியில் என்ன இருக்கு நமக்கு கூட தெரியாது நம்ம குழந்தையில இருந்து என்னெல்லாம் எண்ணங்களை எண்ணி பழகணும் நமக்கு ஞாபகத்துல இல்லை திடீர் ஞாபகத்துக்கு வருது வருஷம் கழிச்செல்லாம் ஞாபகத்துக்கு வருது ஆனா அத்தனை அவர் அறிகிறார் நாம் எண்ணுகின்ற நல்ல எண்ணங்களையும் தீய எண்ணங்களையும் அறிகிறார் நாம் செய்யற தியானத்தையும் அவர் அறிகிறார் எல்லாத்தையும் அறிகிறார் ஈஷின்னு சொன்ன ஈஷிதா ஈஷிதான்னு ஆள்பவர்னு அர்த்தம் ஈஷிதா அல்லது கண்காணிப்பவர் கடவுளுக்கு ஒரு பேர் கண்காணின்னு பேர் திருமந்திரத்தில் இருக்குது கண்காணின்னு ஒரு பாட்டே இருக்கு பாட்டு முழுசாக ஞாபகத்துக்கு இல்லை கண்காணினே பேர் சூப்பர்வைசர்னு அர்த்தம் மனிஷி மனசா ஈஷிதா சர்வஜா ஈஸ்வரா இத்தியர்த்தா அனைத்து உள்ளங்களையும் காண்பவர் ஈஷிதானே வச்சுப்போம் அதாவது மனதிற்கு விரும்பும் ஆற்றலை அருள்பவர் அப்படின்னு சொல்லலாம் மனதிற்கு விரும்பும் ஆற்றலை சிந்திக்கும் ஆற்றலை அருள்பவர் இதுவும் சகுண ஈஸ்வரன் அவர் அனுகிரகம் இருந்தா தான் மனசு ஈஸ்வரனுகிரகாதேவ பும்சா அத்வைத வாசனா ஓம் சாந்தி சாந்தி சாந்தி என்ன பண்றோம் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் என்ன பண்றோம் இந்த விற்பி நல்லா இருக்கணும் பகவானே மனிஷி அப்படின்னு அவருக்கு பேரு ஈஸ்வரனுக்கு கவி மனிஷி பரிபூகு பரிபூகுன்னா என்ன அர்த்தம் அனைத்திற்கும் மேலானவராக அவர் இருக்கிறார் இங்க விபூதியா எடுத்துக்கணும் இந்த உலகத்திலேயே பெரிய பொருள் யாருன்னா நம்ம இந்த இதில் இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஜனாதிபதி நான் சொல்றது இந்த உலகத்திலேயே பெரிய ஆள் யாருன்னா இந்த பூமியிலயே பெரிய ஆள் யாருண்ணா அமெரிக்க ஜனாதிபத்தின்னு சொல்லலாம் இப்படி சொல்லி சொல்லி அந்த புத்தியே பழகி போயிடுத்து இப்படி இல்லையா விக்டோரியான்னு சொல்லிகிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் வந்து என்னென்னா இந்த உலகத்துக்கெல்லாம் எல்லா இந்த சமஸ்தேசங்களுக்கும் யார் தலைவின்னா விக்டோரியா மகாராணியார் இன்னும் கூட அவங்க ஞாபகமாக என்னெல்லாமும் இருக்கு நம்ம நாட்டுக்குள்ள எங்க போனாலும் இருக்கு அப்ப அத சொ மகாதேவா பரிபூகுனா என்ன அர்த்தம் தேவாதி தேவஹா தேவர்களுக்கெல்லாம் தேவன் அனைத்திற்கும் மேலானவன் அப்படின்னா என்ன அர்த்தம் வார்த்தையே சொல்ல முடியாது நீங்க வந்து இங்க உபாதி திருஷ்டிலேயே இந்த உபாதிகள்லயே உத்தம உபாதி யாருன்னா மாயோபாதியை உடைய ஈஸ்வரன் தான் உத்தம உபாதியுடைய கடவுளை சொல்றோம் மேலும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் பூர்ணமத்பூர் பூர்ணமுதே ஓம் சாந்தி ஈஷரோ குருராத் மூதவி வோமவாத்தேயிணா மூர்த்தே நம மூல்லாம் எங்கள்மோனு வாழி அருள் வாத்தையுங் வாழி அன்பர் வாழி பராப்பமே ஓம்ஷாஹரி ஓ ஆதிகுநாமி